தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்றிட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவாகவும் இருந்தாலும் சரி எவ்வளவு முக்கியம் என்பதை க ஒரு கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் விநாயகரும் முருகனும் கடவுளாக இருந்தாலும் இருவரும் அண்ணன் தம்பிகள் அதனால் இருவருக்குள்ளும் யார் பெரியவர் என்று எப்போதும் சண்டை வந்து கொண்டே இருக்கும் முருகன் பலம் வாய்ந்தவர் என்றாலும் விநாயகர் அதி புத்திசாலித்தனமாக அவர் வென்றுவிடுவார் இதனால் முருகனின் மனதில் எப்போதும் விநாயகர் மீது கோபம் கொண்டே இருக்கும் அன்றும் அப்படித்தான் சிவனும் பார்வதியும் உலக மக்களின் குறைகளையெல்லாம் கேட்டு கலைத்து போய் கைலாயம் திருப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது விநாயகரும் முருகனும் யார் பெரியவர் என்ற சண்டை போட்டு கொண்டிருக்க அதை கண்ட தந்தை சிவன் உலக பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடுகிறேன் உங்கள் பிரச்சனையைத்தான் என்னால் தீர்க்க முடியவில்லை என்று கோபத்துடன் இறைத்தார் இதை கேட்ட முருகன் தந்தையை இன்று எங்கள் பிரச்சனைக்கு தாங்கள் தீர்வுக்குரிய தீர வேண்டும் எங்களை யார் பெரியவர் என்று கேட்க இன்றோடு உங்கள் பிரச்சனைக்கு முடிவு என்று மனதுக்குள் நினைத்து சிவன் கைலாயத்தில் ஒரு குளம் உள்ளது அந்த குளத்தில் பூக்கும் தாமரை மிகவும் விசேஷமானது ஆனால் அந்த குளத்தை சுற்றி எப்பொழுதும் அசுரர்கள் காவல் இருப்பார்கள் அவர்கள் மீறி யார் தாமரையை பறித்து வருகிறார்களோ அவரே பெரியவன் என்றார் அதை கேட்டதும் இருவரும் இதோ இப்போதே கிளம்பிவிட்டோம் என்று தாய் தந்தையின் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு ஒருவருவரை முறைத்து கொண்டு சென்றனர் இதைக் கண்ட பார்வதிக்கு பயம் இருவரும் சிறுவர்கள் ஆயிற்றே அவர்கள் எவ்வாறு தனித்தனியே அசுரர்களோடு போரிடுவார் என்று கவலை கொண்டார் அதை கண்ட சிவன் பார்வதி கவலை வேண்டாம் அவர்கள் இருவருமே வெற்றியோடு திரும்பி வருவார்கள் என்றார் வழக்கம் போல விநாயகர் முதலில் குலத்தை அடைந்துவிட அங்கு காவலுக்கிருந்த அத்தனை அசுரர் கூட்டமும் விநாயகரை வளைத்து கொண்டது விநாயகர் அசுரர்களோடு போரிட்டு கொண்டிருந்தார் அவர்கள் பெரும்படையாக இருந்ததால் விநாயகர் கரைத்து போனார் தான் எவ்வளவுதான் பழசாலையில் இருந்தாலும் தம்பி முருகன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விநாயகர் என்னும் வேளையில் யாமிருக்க பயமேன் என்றபடி அங்கு வந்து சேர்ந்தார் முருகன் தாமரையை மறந்துவிட்டு தன்னுடைய அண்ணனை சூழ்ந்திருந்த அசுர்களை கடந்து அண்ணன் விநாயகரின் கரத்தை பற்றி கொண்டு இப்போ வாங்கடா என்பது போல பார்த்தார் விநாயகரும் தம்பியின் ஆதரவு கிடைத்த மகிழ்ச்சியில் முருகனுடன் சேர்ந்து இருவ இருவருமாய் அசுறுகளை எளிதாக தாமரையை கைப்பற்றினார் எத்தனை பெரிய படையாக இருந்தாலும் உடன் பிறந்தவன் துணை அவன் எதற்கும் அஞ்சமாட்டான் என்பதை நிரூபிக்கும் வகையில் இருவரும் ஒன்றாக தாமரியை பறித்து சென்று தன் தாய் தந்தையிடம் இன்று நாங்கள் இருவருமே வென்றுவிட்டோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அதை கேட்ட அவர்களின் பெற்றோரும் மகிழ்ந்து இதைப்போன்று இருவரும் ஒன்று சேர்ந்து பல வெற்றிகளை பெற வேண்டும் என வாழ்த்தினார் இதிலிருந்து ஒரு பழமொழி நமக்கு நிறைவருகிறது தம்பி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழி நமக்கு லாபம் இந்த கதையிலிருந்து நமது வாழ்க்கையில் அண்ணன் தம்பி இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் சண்டை போட்டு கொள்ளாமல் சந்தோஷமாக அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்